சவுந்திரநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை வடபழனி வேலாயுத அவர் மகன் திருப்புகழ் சாவுந்திரநாதன் அவர்கள் புத்துகொள்ள கேட்டி சிறப்பிப்பார்கள் that there is that there is வலனேந்தி மரயோதி உமை பங்கின தொகுவாரவர் துயராயின பித்தல் உண தொழிலே na na na re la la tulwar avane tu yara ina titaluna kodile ra na na la na mila na ye yeah. யோதின திருத்தொழிலே தொழில் ஒருத்தருக்கு பாட்டு தொழில் ஒருத்தருக்கு இரும்படி தொழில் ஒருத்தருக்கு ஹார்மோனியம் வாசிக்கிற தொழில் ஒருத்தருக்கு மிருக வாசிக்கிற தொழில் சிவனுக்கு என்ன தொழில் அவன் என்ன தொழில் பண்றான் என்ன தொழில் சுந்தரர் சொல்றார் சுந்தரர் என்ன சொல்றார் இப்ப நான் சுந்தர தானே பாடிட்டு இருக்க யார் அவனை தொழுகிறார்களோ அவ தொழுகிறவனுடைய துயரெல்லாம் தீர்த்தல் தான் அவனுக்கு தொழில் எவ்வளவு அற்புதமான கருத்து பார்த்தீங்களா தொழுவாரவர் யராயின தீர்த்தல் உணர் தொழிலே சுந்தரர் சொன்னதுக்கு மேலே வேற ஏதாவது வார்த்தை உண்டா விட எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் காலையில எழுந்தவுடனே சில சில தோத்திரங்கள் சொல்றதுன்னு நான் வச்சிருக்கேன் அதுல சுந்தரர் தோத்திரம் வரும்போது இதை சொல்லுவேன்னு இல்லையா அற்புதமான அறவுரை தொழுவாரொழிலே செழுவார் அழகா உனக்காய் பித்தாபுரை சூழியில ஒன்பதாவது பாட்டு இது உங்க வீட்டில் தேவாரம் இருந்தா கடைசியில பார்த்து செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்காடாயினி அல்லேன் எனலாவே ஏனா लाल नींदी मरयोदी मंगे पंगा रघुवा बल नींदी मरयोदी पंगे पंगा रघुवा नर कुयराय न चित्त मुनदोलीले रघुवा नर कुयराय चित्त मुनदोलीले मळमावरेंंदी मधयोदी मंगे पंगा रघुवा वक्र वतुयराय न चित्त मुनदोली கொண்டிருக்கிறோம் அல்லவா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழியில ஆண்டவன் காட்சி கொடுத்தான் முதல்ல காட்சி கொடுத்தது தனியான சம்பந்தம் அல்லவா ஆமா சுந்தரர் அந்த வழியில் போகிறார் அவருக்கும் காட்சி கொடுத்தார் இல்லையா ஆமாம் அப்போ திருஞான தம்பந்தர் போலவும் திரு சுந்தரர் போலவும் நாம் இருப்போமே ஆனால் அவன் காட்சி கொடுக்க தயாராக இருப்பான் ஆமாம் அவன் பேரில் தப்பு இல்லை தப்பு நம்ம பேர் இல்லையா ஆமாம் அந்த வழியில் நாம் போயிட்டோம்னா காட்சி கொடுப்போம் இல்லையா ஆமாம் எனக்கு என்னமோ நேரடி விளையாடி போனாலும் வருது அது கிடைக்கிறது எனக்கு இல்லையா அவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரபூர் சுவாமிகளை வந்து திருவாரூருக்கு வர சொல்லி சுவாமி உத்தரவு பண்ணிட்டார் திருவாரூரை நோக்கி போறார் திருவாரூருக்கு போனோம்னா திருவாரூர்ல இருக்க அடியாரனுடைய கனவுல போய் சுந்தரன் நான் அழைக்க அவன் வருகிறான் அவனை நீங்கள்லாம் எதிர்கொண்டு அவனை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறான் எப்படி சுந்தரனை நான் கூப்பிட்டு திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் நீங்கள்லாம் அவனை எதிர்கொண்டு அடையுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டான் அப்ப சுந்தரர்கிட்ட சிவனுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கு பார்த்தீங்களா அவங்க நினைக்கணும் சுந்தரர் போறார் வீதிக்கு வெளியில அடியார்கள்லாம் கூடி அவரை வரவேற்கிறாங்க அப்ப என்ன சொல்றாரு இவரு உங்களை எல்லாம் ஆட்கொண்ட இந்த திருவாரூர் சிவன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுவானா இவர் என்ன சொல்லியிருக்கணும் இப்ப நானா என்ன சொல்லிருப்பேன் ஓஹோ கடவுளே வந்து சொல்லிவிட்டானா அப்ப நான் கடவுளே வந்து சொன்னதெல்லாம் நான் தாண்டா பெரியவன் அப்படின்னு இருக்கிறவன்லாம் சொல்றான் நானே கடவுள் நானே கடவுள்னு சொல்லி சொல்லி ஊரை கெடுத்து போட்டான்கள் இவனே கடவுளை எப்படி ஆக முடியும் இவன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறான் சுடுகாட்டுக்கு நானே பிரம்மம் நானே கடவுள் எப்படி ஆக முடியும் ஒரு காலத்தின் முடியாதுன்ற பைத்தியக்கார ஆமா நீ சுடுகாட்டுக்கு போறவன் ஆமா நடக்காது இல்லையா ஆமா சுவாமி ஒரு திருப்பதியும் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவன் உறுத்திரலோகன் ra ra ra la na re na na na karayum kadalum malayum இவர் எடுத்த உன்ன கடலும் கரையும் தொடங்கி இருக்கலாம் ஏன் கரையும் சொல்றாரு அப்படின்னு எண்ணி பார்த்தேனா இந்த பரந்த உலகத்துக்கு கடலுக்கு கரையே கிடையாது ஆமா யார் கரையாக இருக்கிறான் அவன் இருக்கிறான் அப்போ கரையாக இருக்கிறவனை தான் நாம மதிக்கணும் இல்லையா அதனால எடுத்த உடனே கரை கட்டுப்பாடு அப்படி அப்படின்னு அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன் கர்த்தாக்கள் என்ன எழுதுறாங்களோ அவங்க எழுதுகிறத நாம புரிஞ்சு கொள்ளவே முடியல உம் ஆமா கரையும் கடலும் மலையும் காலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் யார் பாடுறாங்களோ அந்த சொல்ல அவன் வருகிறான் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னா இல்லையா ஆமா ஒருவன் உருத்திரலோகம் வரையின் மடமகள் கேள்வம் வானவர் தானவர்க்கு எல்லா அறையில் இருப்பதும் ஆறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேடீ நன்னனி நன ஆ நீதி ஒன்று இருக்குன்னா அதிலிருந்து நான் வழுவவே மாட்டேன் என்பது சுந்தரருடைய வாக்கு இல்லையா நீதியில் ஒன்றும்படுவேன்டகம் வேதியர் தம்மை வெகுனேன் வெகுண்டவர்க்கும் துணையாக நீ சோதியோதியே சுண்ணவன் நீரணிந்திட்டராடி இருப்பதூர் ஆரூ அவர் எம்மையும் ஆழ்வரோ கேடின ஆரே நன இருப்பருங்காரோ ஆவர் எம்மையும் ஆழ்வரோ என்று இருப்படுங்காரோ ஆவர் எம்மையும் ஆழ்வரோ என்று சிந்தை செய்யும் பெறம் வந்தார் umei seeyum therum pallan thiru marum ther thoram kandam uravum yambum kalavaiyallavalarum kandam uravum yambum kalavaiyallavalarum கந்தம் இதையோடும் வந்த காம்புகளை எதுவதாவே கந்தம் வந்த காம்புகளை எதுவதாவே எந்த இது பன்னாகோ பதில் அவருக்கு சாமி சொல்லி இருப்பான் இல்லையா ஆமா கோயிலுக்கு போனார் சாமியை வணங்கினார் சாமி ஒன்று சொன்னார் என்னை தோழனாக கொடுத்து விட்டேன் அப்படின்னு என்ன சொல்லி இருக்கா எனக்கு உன்னை அடிமையாக கொண்டு விட்டேன்னு சொல்லி இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா என்ன சொன்ன சிவன் என்னை உனக்கு தோரணாக கொடுத்து விட்டேன் கிடைக்குமா இந்த பதவி இல்லையா சோழல் சொன்னா எத வேணாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் திட்டலாம் பொறுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு தகுதியை கொடுத்துட்டார் ஒரு யார் சொல்ற சேக்கிட வாழிய மாமரை வாக்குனக்கு நம்மை தந்தனம் அசரீலியாக அவனே சொல்லிவிட்டான் என்னை உனக்கு தோழனாக கொடுத்து விட்டேன் இல்லையா நல்ல அழகான சேக்குடா சொல்லு அழகான செயலும் கூட அப்புறம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புரைந்து பின் வெட்கை தீர வாடி மந்தேல் விளைவாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே இப்போ ஒரு சிவனடியாருன்னா எப்படி இருக்கணும் சிவனடியாரா இருக்கவங்க மேல துணி அணி மேல துணி அணிய மாட்டாங்க அணியக்கூடாது அடிமையா இருக்கவங்க இடுப்புலதான் வேட்டி கட்டணும் சில துறவிகள் ஏக ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டியிருப்பாங்க அதனால்தான் பட்டினத்தடிகள் என்ன பண்ணாரு ஒரு கல்வீனத்தோடே போயிட்டார் இல்லையா ஆமா அது போருமானது அப்படின்னு இவர என்ன சொல்லிவிட்டாரு சோழனாக கொடுத்துருந்தோடு இருந்தார் வைதிக திருவும் பொங்க இருந்தார் மன்னவனை போல ராஜமுடி வைர அந்த சக்தி போக்குவரத்து எல்லாம் ஆனால் ருத்ராசமும் போட்டிருந்தார் ஆமா அவரை சொல்லும்போது தெய்வ சேக்கிடாரு பெருமான் சொல்லுவார் நல்ல பட்டாடை உடுத்தி விட்டார் நல்ல அபூர்வமான சட்டை போட்டு கொண்டார் வைரமணி மாலை எல்லாம் போட்டு கொண்டார் நல்ல அந்த தொப்பி இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் மனக்கோலத்தோடு இப்போ அவர் கல்யாணத்துக்கு போறார் கடைசியாக என்ன சொன்னார் என்ன செய்தார் தெரியுமா சுந்தரர் தெய்வ சேக்கிடார் சொல்றார் கடைசியாக நெற்றில விபூதி அணிந்தாரா ஆமா நெற்றில விபூதி அணியும் பஞ்சாட்சரத்தை சொல்லி அணிந்தார் என்றும் வருகிறது தடுத்தா கொண்ட புராணத்தில் வருகிறது அதைவிட இன்னொன்று நமசிவாய என்று நீர் அணிந்து விடுவாய் என்று திருநாவுக்கரசர் சொல்லிவிட்டார் சிவாய நம என்று திருநீர் அணிந்து விடு என்றும் சொல்லிவிட்டார் இதற்கு மேல ஒரு படி தாண்டுகிறார் சுந்தரரை சொல்லும் விபூதி அணுகிறார் பஞ்சாட்சதம் சொல்லி அணிகிறார் இன்னொன்று சொல்றார் என்ன தெரியுமா சிவனுடைய திருவடி தன் சென்னிமேல இருப்பது போல எண்ணி சிவாயனம என்று சொல்லி நீர் அணிந்தார் அப்படின்னு தெய்வ சொல்றார் ஆமா உங்க வீட்டுல பெரிய புராணம் இருந்தா தடுத்தாட் கொண்ட படத்துல இப்படி அவர் சொல்லி இருக்கிறாரான்னு பாருங்க சொல்லறேன்னா அடுத்த மாதம் என்ன கேளுங்க சுந்த வயசு என்ன அவர் ஆண்டவன் திருப்படியை சேரும் போது ஆடி மாசம் நட்சத்திரத்தில் வயசு பதினெட்டு சொல்றாங்க அப்பருக்கு எண்பத்தி ஒன்று அருள்வாதவூரருக்கு செப்பிய நாலு தெய்விகள் இப்பியில் சுந்தரருக்கு மூவாறு மூவாறு பதினெட்டு பதினெட்டு வயசுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த பதியும் அவர் அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பன்னெண்டு வயசு இருந்திருக்குமோ என்ன பன்னெண்டு வயசுல இப்படி ஒரு பேர் அறிவா அதனால தான் அந்த பேர் அறிவு இருந்ததுனாலதான் அவருக்கு சுந்தரருக்கு சுவாமிக்கு தோழனாக கொடுத்தார் அவரை வந்து ஆட்கொண்டார் இல்லையா ஆமா அதனால்தான் நமது முன்னோர்கள் தேவார திருவாசகத்தெல்லாம் படிச்சு பார்த்து விட்டு அவங்களுக்கு கச்சனை செய்து கோயில் சாமியோட சாமியா வச்சு கும்பிட்டு கோயில் இருக்கிற மகாபாவிகள் இந்த நாலு பேர்ல ஜாதி பார்க்கிறான் இவர் பார்ப்பான் இவர் வந்து வெள்ளாத அப்படின்னு இதெல்லாம் எங்க போவான் நரகத்துக்கு தான் போய் சேருவான் இல்லையா ஆமா திருத்தொண்ட தொகையில ஜாதி பார்த்தவர் பாடலையே கிடையாது இந்த பின்னாலும் சொல்ல போற உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல போறேன் கிடையாது நினைவு விட்ட போறேன் இல்லையா ஆமா எங்க வாஜியா சொல்லுவாரு நீ மேடையில உட்காரும்போது உனக்குத்தான் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு நீ பேசாதே பாடாதே ஒன்ன விட கேட்கிறவன் மகாபுட்சாலி பார்த்துக்கோ அப்படின்பாரு அவர் சொன்ன சொல்லு என்னை நெஞ்ச விட்டு அகலவே இல்லை இன்னைக்கும் பயந்துகினே தான் மேடைக்கு வருவேன் இல்லையா ஆமா ஆக இப்போ தோழமையாக கொடுத்து விட்டார் எப்படி ராஜகோலத்துல நீ அன்னைக்கு இருந்த பாரு அதே மாதிரி நீ இருந்து விடு அப்படின்ட்டு அதனாலதான் இப்பவும் நம்ம நான்கு படத்தை பாத்தீங்கன்னா திரு தனியான சம்பந்தர் ஒரு தார் பாச்சி கட்டியில் வேட்டி கட்டிட்டு இருப்பார் இடுப்பில் தொண்டு இருக்கும் மேலே வேட்டி இருக்காது திருநாவுக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகவஸ்திரத்தோடு இருப்பார் சுந்தரரை பார்த்தீங்கன்னா அந்த ராஜ உடையில இருப்பார் இல்லையா ஆம் மாணிக்கவசரம் பார்த்தீங்கன்னா ஏகவஸ்திரத்தில் இருப்பார் இல்லையா ஆமாம் இப்போ நாங்கள்லாம் வடத்துக்கு போனோம்னா அந்த மேலே வேட்டியெல்லாம் போட மாட்டோம் இடுப்பு தான் கட்டி இல்லையா ஏன் அடிமை ஆமாம் என்பது ஆக என்ன பண்ணிவிட்டான் தோழனாக தன்னை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ அந்த மாட்போலத்தை இருந்த அப்படியே இருந்துவிடு சின்ன பிள்ளையில எந்திரிச்சு என்னுடைய தொழில் எழுந்திருத்த அதை செய்வேன் போட்டேனா போடலையே அந்த லாங் போட்டிருப்பேன் இந்த கடியாரப்பட்ட இந்த பத்து வரை மோதுறோம் அப்படி தான் போட்டுக்கிட்டுருந்தேன் சாமி பார்த்தான் டேய் உனக்கு ஏண்டா இந்த அலங்காரம் தேவாரம் பாடுறவன் தூக்கி எரிடா என்ன செய்யும் போட்டுக்க விபூதி போட்டுக்க அதான் ரைட்டு அப்படின்ட்டான் பவுன் நகை அலர்ஜி வந்துடுது அதான் அவம் பண்ண என்ன முத்து அலர்ஜி வந்துடுத்து போடாதான் தூக்கி எறிட்டேன் அதை இதையும் கொடுத்துட்டான் இல்லையா அன்னக தூக்கி எல்லாத்தையும் ஆக சுவாமி இப்படி ஒரு கோலத்தை அவர் கொடுத்தான் இருந்தார் தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார் தவறாம போவர் அந்த முன்னை வினையின் பயன் இல்லையா கோயிலுக்கு போனார் ஒரு பொண்ணு வழிபட்டுட்டு போனார் அவளை பார்த்து இவர் விருப்பப்பட்டார் அதுதான் முன்னை வினையின் பயன் இல்லையா அந்த பொண்ண பார்த்து இவர் விருப்பப்படுறாரு அந்த பெண்ணும் இவரை பார்த்து ஒரு சிவனடியார் அப்படின்னு விருப்பப்படுற இரண்டு பேருக்கும் திருமணம் செய்துவைங்க அப்படின்னு கனவுல போய் எல்லா அடியார்ட்டையும் சொல்லிவிட்டான் அங்க ஒரு மனத்தை தடுத்தவன் இல்லையா கல்யாணத்தை நேர்த்திப்பான் இங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எவன் தடுத்தானோ அவனை செய்துட்டான் இந்த வேலை அப்ப அடியார்கள் சேர்ந்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இப்போ அந்த கைலாயத்தில் பார்த்த பொண்ணுல ஒன்று தான் இந்த பெண் பறவையின் ஆட்சியார் என்று அவருக்கு பெயர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சுத்தானே நான் எதையும் நிரூபிக்க முடியும் ஆம் எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தாங்க நான் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய கட்டுப்பாட்டுக்காக ஒத்துக்கொண்ட அப்போ எனக்கு வயசு முப்பத்தி அஞ்சு ஒத்துக்கொண்ட நான் சில நாள் கழிச்சு எனக்கு திருமணமே வேண்டாம் நிச்சயதம்போல் எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு திருமணம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்ன காரணம் ஏன் சொன்ன பின்னாவது ஐம்பது வயசுக்கு முதலையை கல்யாணம் ஏன் பண்ணிக்கின அதான் உன்னை தொடர்பு இவளை நான் விதிச்சிருக்கும் போது நான் அவளை கல்யாணம் பண்ண முடியாது ஆமா அதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது அப்படின்னு அது எப்படி இருக்கட்டும் ஆனால்தான் எப்பவும் சொல்லுவாங்க பெண்ணந்து ஒருத்தி பிறந்தால் ஆனந்து ஒருவன் பிறந்திருப்பான் கல்யா அதே மாதிரி இவருக்குன்னு பிறந்திருக்கிறார் அந்த அம்மா இல்லையா ஆமா திருமணம் செய்து வைத்து விட்டார் சுந்தரருடைய வார்த்தையை சொல்லும் போது கைலாயத்தில் இரண்டு பெண்ண பார்த்து தவறுன்னு எண்ணினார் அந்த பெண்களும் தவறுன்னு இருந்தாங்க சுவாமியும் தவறுன்னு சொல்லிவிட்டார் அம்பிகையும் தவறுன்னு சொல்லிவிட்டார் இந்த கதையை சொன்ன சேர்க்கிடார பெருமான் தவறுன்னு சொன்னாரா சுந்தரரை இல்லை ஆமா தீதில்லாத திருத்தொண்ட தொகையை தருவான் வேண்டி மாதர்மேல் மனம் போக்கினார் அவளுதான் என்னுடைய தலைவன் சுந்தர்தானே பெரிய புராணத்துக்கு நாயகன் ஆமா இப்போ தருவர மடத்துல நான் படிச்சேன் அவங்க போ அவங்க போட்ட சோறையும் தின்ன உணவையும் தின்ன உணர்வையும் தின்ன அந்த மடத்துல ஒரு தவறு நடந்தா தவறுனு நான் சொல்லலாமா சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது நீங்க சொல்லாம் ஏ தவறு தவறு சுட்டித்தானே காட்டணும் அப்படின்னு சுட்டி காட்ட வேண்டிய இடம் வேறு இல்லையா நான் தர்மபுரத்தை விட்டு தருமபுரத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தேன் வெளியில வந்து முப்பத்தஞ்சு வருஷமா வாழ்ந்துகிட்டு ஆனா டெய்லி நான் தருமபுரத்துக்கு போகாம இருக்கிறதே இல்லை காலையில் எழுந்திரிச்சோட போயிட்டு வந்துருவேன் ஆமா அதுதான் நன்றி மறப்பது நன்ற நான் பிறந்த ஒரே பேரை என் ஊருக்கார தான் வெளியே வரும் போடா பைத்தியக்கார தர்மர்த்தம் தாண்டா என்ன வளர்த்தான் என் உடல்ல ஓடுற ஓடுற ரத்தம் அவனுக்கு நான் பாடுற பாட்டு அவனுக்கு அப்படின்ட்டு அதுதான் இல்லையா ஆமா அந்த மாதிரி தினந்தோறும் கோயில் போயிட்டு இருந்தாங்கலாத திருத்தொண்ட தொகையை தருவதற்குத்தான் சுந்தரர் இங்கே தோன்றினார் சொல்லிவிட்டாரு தெய்வ சேர்க்காறு வருவான் அப்பவே சொல்லிட்டு இல்லையா ஆமா பெரிய ஞானிகளுக்கு பின்னால வர்றது முன்னாடியே தெரியும் நிலை நாட்டணும் திருமறை காட்டிலேயே சொல்றாரு புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணா திருநூறு சம்மை இடமே எப்படி சொல்ல முடிஞ்சது எப்படி சொல்ல முடியும் முத்தறிவு பேரறிவு ஆமா அவங்க சொல்ல முடியும் நமக்கு முடியாது நமக்கு பட்டா கூட தெரியாது இல்லையா ஆக திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று அதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களெல்லாம் நான் பாட வேண்டாமா அவர்களை துதிக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கோயிலுக்கு போனது அந்தாண்ட வேறு ஒரு கதையும் இருக்கிறது அது உங்களுக்கும் தெரியும் இல்லையா அது அப்புறம் பார்த்தோம் இந்த அடியார்களெல்லாம் நான் வணங்க இப்போவும் எனக்கு இந்த காய்வெட்டி சாமியார்களை பார்த்தா கொஞ்சம் பயம் ஏதாவது சொல்லி துறைச்சி புற ஏன் நமக்கு வம்பு நாம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம் இல்லைன்னா கும்பிட முடிஞ்சால் கும்பிடுவோம் இல்லாட்டுக்குன்னா எட்டை ஓடி போடுன்னு போயிடுவேன் இப்போ வர வர அவங்க பண்ணுற கூத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவா மனசுக்கு திருப்தி இல்லை உண்மையே சொல்றேன் இல்லையா அவர்கள் சிவனடியார்களாக இல்லையே என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆம் சமயத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் இந்த சமயத்தை விட்டு அந்தண்ட போகும்போது மனசு பொறுக்கவில்லை இல்லையா ஆமாம் போட்டும் கடவுளா பார்த்து அவங்கள திருத்தினால்தான் உண்டு இல்லையா அப்படி நினைச்சுக்கிட்டு உள்ள போறார் கடவுள் சொன்னதாக தெய்வ சேக்கிராரபெருமானும் ஒரு செய்யுள் எழுதுகிறார் சேக்கிடாறு பெருமானுடைய செய்ழுக்கெல்லாம் ஒவ்வொரு செயலுக்கும் கோடி கோடியா கொட்டி வச்சாலும் கிடைக்காது அப்படி ஒரு சொல் சொல்றா இந்த அறுபத்தி மூன்று அடியார்கள் பெருமையால் தம்மை ஒப்பையின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒப்பு யாரும் கிடையாதுரா சிவனடியார்கள் ஒப்பு கிடையாதுன்னு சிவன் சொல்றான் இல்லையா ஆமா பேணலால் எம்மை பெற்றார் எம்மை தொழுவதனால நான் அவர் அவர்களுக்கு என்னை கொடுத்து விட்டேன் உலகை வெல்வார் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆத்ம சக்தி அவங்களுக்கு உண்டு ஊனமேல் ஒன்றும் இல்லார் அவங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் அவங்களே வடிவம் இல்லையா கண்ணப்பருடைய அன்புக்கு சொல்ல முடிஞ்சுதா மாணிக்க வாசகரே கதர்ற கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்னை கண்டபின் என்ப்பன் என் ஒப்பில் என்னையை மாட்கொண்டானே அப்படின்னு இல்லையா நரம்பு கொடுப்பான் ரத்தத்தை கொடுப்பான் அது கொடுக்கறான் இப்போ இல்லையா நரம்பு கொடுக்கறான் ரத்தம் கொடுக்கறான் கண்ணையா கொடுப்பான் போனதுக்கு அப்புறமா எடுத்து செத்தத்துக்கு போனா எழுதி வைக்கிறான் அதையும் இருமையும் கடந்து நின்றார் அவங்களுக்கு புண்ணியம் இல்ல பாவம் தேவையில்லை அண்டர் அமர இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கருத்து ஒன்றினோம் வண்டு சேர் மயிலாடுதுறை அறன் தொண்டர் பாதங்கள் சூடித்துவதையிலே என்பது பார்த்து இவரை நீ அடைவாய்ந்து இவ்வளவு பெருமை உடையவர்களை நீ சேர் அப்படி சுவாமி நான் எப்படி பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் நான் மேடைக்கு வரும்போது ஆஹா நான் தேவாரத்தை நல்லா படிச்சுட்டேன் நான் சொல்கிறது தான் இன்னைக்கு உண்மை இங்கே வந்து தமிழை தகுந்த உட்கார்ந்து உள்ள ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் அப்படின்னு நினப்பேன் காரணம் சித்தறிவு எனக்கு பேரறிவு இல்லை இல்லையா ஆ அவர் நான் என்ன பாடுவேன் பதினாறாயிரம் பதியம்பான்ன ஒரு பெருமான் சொல்றாரு எனக்கு என்ன பாட தெரியும் நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு அங்க சொன்னார் பித்தாபுரை சூடினு அங்கேயும் அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா ஆமா சுந்தரருக்கு ரெண்டாவதாக அடி எடுத்து கொடுக்குற யாருக்காக நமக்காக நாமெல்லாம் தெரிஞ்சவரும் திருத்தோண்ட தொகையை சொல்லி நல்ல கதியை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு அடி எடுத்து கொடுத்தார் நான் திருத்தொண்ட தொகை சொல்லாத நாளே கிடையாது ஆம் திருத்தொண்டர்கள் போல நான் வாழ்ந்தேனோ வாழலையோ அது அப்புறம் பார்த்தோம் அவருடைய திருவடியை நான் கும்பிட்டுருவேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா அதையாவது நான் செய்து விடுறேன் அல்லவா இன்னைக்கு திருத்தொண்ட தொகை நான் சொல்லும் போது அஞ்சே கால் மணி பஞ்சாற்றலும் சொல்லாமல் இருப்பதில்லை திருக்கோயில் தரிசனம் பண்ணாமல் இருப்பதில்லை இப்படி எல்லாம் ஒரு நியதி வச்சுக்கிட்டு இருக்க இந்த நியதி தான் என்னை காப்பாற்றுகிறது ஆமா நியதி தான் காப்பாற்று ஆமா ஒழுக்கம் தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாது ஒழுக்கம் உயிரினம் ஒப்படும் இல்லையா தனக்கென்று ஒரு குறிக்கோள் குறிக்கோள் இல்லாத கட்டேன்னர் அவர் இல்லையா நம்ம அந்த குறிக்கோளோட வாழ்ந்தோம் கையில காசு வந்துடுதுன்னா தாம் தூம் செலவு பண்றோம் அனாவசியமான செலவுகள் அனாவசியமான செல்வம் என்பது தெய்வம் இல்லையா அதை ஒழுங்கா செல்வம் இல்லையா ஒழுங்கா செலவு பண்ணலன்னா ஒழுங்கா செலவு பண்ணி கையில பணம் சேர்த்து வை அண்ணாமலை செட்டியார் கோடிக்கணக்கரை போட்டு இந்த தமிழ் சச்சங்கத்தை கட்ட முடியுமா இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்க முடியுமா இத்தனை இந்த தமிழ்ச்சை வளர்க்கறதுக்குன்னு இப்படி ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உண்டு பண்ண முடியுமா முடியுமா அவர் ஏழையா இருந்திருந்தார்னா நடக்குமா அதான் தான் அண்ணாமலை செட்டியார் எழுந்தார் பொருளை தேடுவதும் அதனை வகுப்பதும் என்னுடைய தொழில் இருந்தார் அப்படி எழுதி வச்சுட்டு போனார் அவர் நடராஜ பெருமான் தனந்தோரு வணங்குவேன் பொருளை தேடுவது என்னுடைய தொழில் அதனை வகுத்து வைப்பதும் என்னுடைய தொழில் தமிழிசைக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு எழுதி அவருடைய அவர் எழுதின அற்புதமான பொன்னெழுத்து சொற்கள் இப்பவும் தமிழ்ச தமிழ்ச சங்கத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா ஆமா அது அந்த பரம்பரை அப்படியே வந்துகிட்டு இருப்பாருங்க அதுதான் ஆச்சரியம் சிலது கட்டாயிடும் போ எத்தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் இந்த வரி பூரா சொன்னவன் சிவன் பாட தெரியாது அந்த அடியார்க்கும் அடியேன் பாடு அங்க பித்தா பா என்ன பித்தன் சொல்லல பித்தன் பாடுன்னு சொல்லிவிட்டாரு இங்க பாதி வரி அப்படியே அவர் சிவனே சொல்லிவிட்டான் இல்லையா தில்லைவாழ் அந்த வடியார்க்கும்படியே என்பது சிவனுடைய சொல் திருமையில கண்டத்து குயமனார் கடியில் இருந்தா சுந்தரர் பாடுவது ஆம் அந்த தில்லைவாழ் அந்த மிக கெட்டிக்காரத்துணம் உண்டு ஒரு சாமி ஒரு கோயில் மூவாயிரம் பேர் அந்த சாமியை நம்பி இருந்திருக்கிறாங்க போய் பாருங்க இந்த பூஜை பண்ணும் போது அந்த திருச்சி போய் பாருங்க பழ பழ பழ பழன்னு பட்டு வேட்டி வயிறு சங்கி கையில மோதிரம் பூஜை பண்ணுவோம் அப்படி இருக்காங்க ஆமா யாரோ அதை கெடுக்கிறதுக்கும் பார்த்தான் நடக்கலை ஆமா இல்லையா சில்லை கோயிலை கெடுக்கிறதுக்கு நினைச்சவங்க எத்தனையோ பேர் கெடுக்க முடியல அந்த நேரா நேரம் காலையில ஏழு மணினா ஏழு மணிக்கு பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு சாய ஆறு மணி ஆறு மணிக்கு ராத்திரி எட்டு மணிக்குன்னா மணிக்கு பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு யாரோ கொடுக்குறான் யாரோ கொடுக்குறோம் நேரத்தோட செய்யணும் அதை சொல்லுவார் சுந்தரர் முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி எண்ணப்பட்டான இந்த சொல்லு கிடைக்குமா சுந்தரரே சொல்லிவிட்டார் முட்டாது தவறாது அந்த பூசையை அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஆமா சம்பந்தருடைய சரித்திரத்தில் சம்பந்தர் வந்து நிக்கிறார் தீட்சர்கள் சிவரூபமாக நிக்கிறார்களாம் அவங்கள்ட்ட பல குற்றங்கள் இன்னைக்கு இருக்கலாம் அதை பத்தி கேள்வி கிடையாது அவங்க தவறதே கிடையாது கோயிலுக்கு காவக்காரன் ஒருத்தனை வைக்கிறது இல்லை தெரியுமா ஆமா அவங்களே இந்த கோயில காத்துக்கிறாங்க ராத்திர படுக்க முறைன்னு நடராஜா கோயில் தான் படுக்கிறது அம்பாள் கோயில் தான் படுக்கிறது திருட்டு போச்சு ஒரு வழி விண்டாங்க கிடையாது ஏன் கோயில் தான் அவளுக்கு சொத்து நடராஜா தான் நடராஜா போடுறான் ஆமா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றான் அதை வாங்கி ஒழுங்க செய்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே நான் எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நான் சிதம்பரத்துக்கு போக ஆரம்பித்தேன் அப்புறம் அதுல இருந்து வருஷம் நான் தொடர்ச்சியா பாடப்போனே தொடர்ச்சியா பாடப்போனே ரெண்டு வேளை பாடுவேன் என்ன தெரியுமா கொடுப்பாங்க அஞ்சு ரூபா மூணு வேளை சோறு போட்டு அஞ்சு ரூபா ஆனா அப்பச்சல் அப்படி ஒரு கோயில நாம் பார்த்ததே கிடையாது யாருமே பார்த்தது இல்லை அதனால தான் கோயில் அப்படி ஒரு தீபம் அந்த நியதியில காலையில ஒரு தீட்சிதர் கோயிலுக்கு பூசைக்கு வந்தார்னா நடுமத்தில் காப்பி கூட குடிக்கிறது இல்லை ஆறு பன்னிரெண்டரை மணி வரையிலும் காப்பி கூட கொடுக்க மாட்டாரு இந்த பொடி போட மாட்டாரு வெத்தல் பாகு போட மாட்டாரு ஒண்ணுக்கு போக மாட்டாரு ரெண்டுக்கு போக மாட்டாரு கோயில் பூச முடிஞ்சா ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாரு யாரையும் தொடமாட்டார் யாரையும் தொடமாட்டார் ஆமா தொட்டா போய் குளிக்கணும் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு சாராட்சி அஞ்சு மணிக்கு வந்தாருன்னா ராத்திரி பதினோரு மணி தான் வீட்டுக்கு போவார் இந்த ஆசாரம் நம்ம கோயில்கள்லயே இருக்கா சொல்லுங்க கோயில் இருக்கிற குறுக்கள் என்ன பண்றான் யாராவது ஒரு பத்து ரூபாய் இந்த தட்டில் போட்டா அவங்க நெத்தியில விபூதிடுறான் ஆமா நேரன்னா போட்டா விபூதி கொடுப்பான் ஒரு ரூபா போட்டா ஒரு பூ கூட கொடுப்பான் பத்து ரூபா போட்டீங்கன்னா உங்க நெத்திலேயே அவன் விபூதி உங்களை தொடரலாமே